நிணை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சில தேவை இல்லாமல் சிக்கனமாக இருப்பதாக நினைத்து கொண்டு வேண்டாத சிக்கல்களை வளர்த்துக் கொள்வர் இறுதியில் பல்வேறு சங்கடங்கள் படுவதுடன் வீண் செலவுகளையும் செய்து அலைவர் அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் நாம் வெற்றி நிச்சயமாக பெறலாம் தனது பேராசையினால் ஒரு கஞ்சன் நீண்ட நாட்களாக பிள்ளையாரை கும்பிட்டு தனக்கு லட்ச ரூபாய் வேண்டும் என்று வரம் கேட்டுக் கொண்டிருந்தான் லட்ச ரூபாய் கிடைத்தால் ஒரு தேங்காய் உடைப்பதாகவும் வேண்டிக் கொண்டான் திடீர் என்று பிள்ளையார் ஒரு நாள் அவன் முன் தோன்றி பக்தா உன் பக்தியை கண்டு நான் மெச்சினேன் இதோ லட்சம் ரூபாய் பெக்கொள் என்று கொடுத்தார் அந்த மகா பக்த கஞ்சன் ரூபாயை எடுத்து கொண்டு ஒரு தேங்காய் மட்டும் வாங்குவதற்காக சென்னை மார்க்கெட் ஒன்றில் தேங்காயின் விலையை விசாரித்தான் ஒரு தேங்காய் நான்கணா என்று சொன்னார் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதே என்று யோசித்த கஞ்சன் விலை குறைவாக எங்கு கிடைக்கும் என்றும் விசாரித்தான் திருச்சியில் இரண்டனாவுக்கு தேங்காய் கிடைக்கும் என்று வியாபாரிகளில் சிலர் கூறினார்கள் உடனே கஞ்சன் திருச்சிக்கு டிக்கெட் வாங்கி ரயில் திருச்சி மார்க்கெட்டில் தேங்காய் விலை விசாரித்தான் திருச்சி மார்க்கெட்டில் தேங்காய் விலை இரண்டனா சொன்னார்கள் வேறு எங்கு போனால் இன்னும் குறைவான மலிவான விலைக்கு கிடைக்கும் என அங்கு விசாரித்தான் மலபார் பக்கம் சென்றால் சும்மா இனாமவே கிடைக்கும் என்று சிலர் சொன்னார்கள் அதன்படி அந்த கஞ்ச மகா பிரபு மலபாருக்கு புறப்பட்டு ஆற்றங்கரை ஒன்றில் இருந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்தான் அந்த தென்னை மரத்தின் உச்சி வளைந்து வளைந்து ஆற்றின் மத்தி வரையில் நின்றது காற்றும் மழையும் வேறு அடித்ததினால் தேங்காய் பறித்து கொண்டிருந்த கால் நழுவி மட்டையை மட்டும் பிடித்துக் கொண்டு தொங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆற்றிலும் வெள்ளம் கரைபுரண்டோடியது அந்த சமயம் யானையை குடிப்பாட்டுவதற்காக யானைப்பாகன் ஒருவன் வந்தான் அவனை பார்த்ததும் கஞ்சன் யானைப்பாகா யானைப்பாகா தயவு செய்து யானை நின்று மெதுவாக என் காலை பிடித்து இறக்கி விட்டுவிடு என் மடியில் இலட்ச வைத்திருக்கிறேன் அதில் ஐயாயிரம் உனக்கு தருகிறேன் என்று கெஞ்சினான் காலை பிடித்தால் ஐயாயிரம் கிடைக்கிறது என்றதும் யானைப்பாகன் யானையை ஆற்றில் மத்தியில் நிறுத்தி மட்டையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த கஞ்சனின் காலை பிடித்தான் அந்த சமயம் பார்த்து யானை மெதுவாக நகர்ந்து சென்று விட்டது யானைப்பகன் கஞ்சனின் காலை ஜெட்டியாக பிடித்து கொண்டு தம்பியை மட்டை ஜாக்கிறதே நீயே விட்டு விடாதே என் ரூபாய் இருக்கிறது அதை உனக்கு தருகிறேன் என்று அலறினான் இந்த சமயம் வேறொருவன் ஒட்டகத்தை குளிப்பாட்டுவதற்காக அங்கு வந்து சேர்ந்தான் அவனை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கஞ்சனும் யானைப்பாகனும் பணம் குடுப்பதாக கெஞ்சி ஒட்டகத்தின் மீது நின்று காலை பிடித்து இறக்கும் கேட்டுக்கொண்டார்கள் அவனும் லாபத்தை கண்டு மகிழ்ந்து அபாயத்தை பொருட்படுத்தாமல் ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி யானைப்பாகன் காலை அவன் யானைப்பாகனின் காலை தாமதம் ஒட்டகம் வெள்ளத்தோடு சென்று ஒட்டகாரன் யப்பாகன் காலை கெட்டியாக பிடித்து கொண்டு கஞ்சனை பார்த்து தம்பி மட்டை ஜாக்கிரதை தம்பி மட்டை ஜாக்கிறதை கெட்டியாக பிடித்துக்கொள் விட்டு என் வழியில் ஐயாயிரம் ரூபாய் இருக்கிறது அதையும் உனக்கு தருகிறேன் என்று கத்தினான் மட்டையை பிடித்து தொங்கிக் கஞ்சன் யானைப்பாகன் தருவதாக சொன்ன தொகையையும் ஒட்டகக்காரன் தருவதாக சொன்ன தொகையையும் மனதால் கூட்டி கூட்டி பார்த்தான் கணக்கு ஒன்னும் சரியாக வரவில்லை கஞ்சன் எதையும் விரலை விட்டு எண்ணி பழக்கம் உள்ளவன் ஆகையால் இருவரும் தருவதாக சொன்ன தொகையையும் தன்னிடம் உள்ள தொகையையும் மொத்தமாக எண்ணி பார்க்க விரலை விட்டான் விரலை விட்டதுதான் தாமதம் ஒருவர் பின் ஒருவராக மூருமே ஆற்றோடு மூழ்கி போனார்கள் இருந்த பணத்துடன் பேராசையே இந்த பெரிய நஷ்டத்திற்கு காரணமாகிவிட்டதல்லவா கணக்கு பார்க்க வேண்டியதுதான் அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஆயிரம் கணக்கு தேவையில்லை அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் சுண்டைக்காய் கால் பணம் சுமை கூலி பணம் என்று அதுபோல் ஒரு தேங்காய் வாங்குவதற்காக சென்னையிலிருந்து திருச்சி திருச்சியிலிருந்து மலபார் என்று சென்று மற்ற தன்னுடன் இன்னும் இரண்டு வரையும் சேர்த்து கொண்டு மூவருமாக தண்ணீரில் சென்று தன்னுடைய இறப்பையும் சந்தித்துள்ளார்கள் இந்த மகா கஞ்சனின் முட்டாள்தனத்தினால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் இதிலிருந்து அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்து நன்கு அவன் தெளிவு பெறாததால் உயிருக்கே நஷ்டமாகிவிட்டதை இந்த கதையின் மூலமாக நாம் மறுகிறோம் செல்வத்தை மட்டும் நாடுபவன் வீழ்ச்சி அடைவான் நற்பண்பு உடையவன் கிளை போல் செழித்து உயிர்ப்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் வெற்றிக்கு அவன்தான் சிற்பி அதுபோல் தோல்விக்கும் அவனே காரணமாகிறான் எதிர் நோக்குவது நமக்கு குறைவாக இருந்தால் ஏமாற்றம் அதிகம் ஏற்படாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு பேராசை பெருநஷ்டம் எனவே அளவோடு நமது ஆசைகளையும் விருப்பங்களையும் வைத்துக் கொள்வோம் தளராத இதயத்துடன் முயற்சிப்போம் வெல்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு இதுவரை உங்கள் செடிகளுக்கு